238 முப்பத்தி எட்டு அல்லாஹுவின் அவர்கள் கூறினார்கள் நாம் பிந்தியவர்களாகவும் முந்தியவர்களாகவும் இருக்கிறோம் இதை அபோஹுரேராரதி அல்லாகவும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இதற்கு விளக்கமாக நாம் காலத்தால் பிந்தியவர்களாகவும் அந்தஸ்தால் முந்தியவர்களாகவும் இருக்கிறோம் என்று அடை குறிப்பிடப்பட்டிருக்கிறது